தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பண்டூட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இரண்டாவது நாயன்மாராக திகழ்பவர் இயற்பகை நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் சோழ நாட்டில் பட்டினத்தில் வணிகர் குலத்தில் மார்கழி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் தோன்றியவரை இளையான்குடி மாறர் ஆவார் இருவரும் உலக நியதிக்கேற்ப தனது மனைவிடன் வாழ்ந்து வந்தார் திரு நீலகண்ட நாயனாரைப் சங்கம அதாவது அடியார் வழிபாட்டை மேற்கொண்டு வந்தார் சிவனையடியார் எவர் வந்தாலும் இல்லை என்று திருநீரு பூசிய சிவனடியார் வடிவத்தில் மனதில் போலியான காம எண்ணத்துடன் இயற்பகையார் வீட்டிற்கு வந்தார் சிவபெருமான் சிவனடியரை கண்டு வரவேற்று உபசரித்த இயற்பகையாரிடம் உன்னை தேடி வரும் சிவனடியர்கள் விரும்பி கேட்பதையெல்லாம் தரும் தொண்டனே நான் உன்னிடம் ஒன்று கேட்டு பெற வந்திருக்கிறேன் என்றார் அதற்கு எது வேண்டுமானாம் கேட்பிறாக என்றார் உன் மனைவியை என்னுடன் அனுப்பிவை என்று கேட்டார் சிவனடியார் அதற்கவர் உங்கள் விருப்பம் அதுவென்றால் அதை செய்ய நான் தயாராக உள்ளேன் என்று கூறி தனது மனைவியை அழைத்து வந்து சிவனடியன் கையில் ஒப்படைத்தார் இயற்பகையார் இவற்றை அறிந்த அவ்வூர் மக்கள் கூட்டமாக திரண்டு வந்து மூவரையும் வழிமறித்து நீங்கள் செய்தது உலக நியாதிக்கு எதிரானது ஆகவே ஏற்பகையாரை தன் மனைவியாரை திரும்ப அழைத்து செல்ல கேட்டனர் அவர் மறுக்கவே மக்கள் களம் ஆரம்பித்தனர் அவர்கள் அத்தனை பேரையும் தனியாலாய் நின்று வெட்டி வீழ்த்தினார் இயற்பகையார் பின்னர் பத்திரமாக ஊரை கடந்து மூவரும் நடக்க ஆரம்பிக்கலாயினர் சிவனடியாரோ இயற்பகையே இனி நாங்கள் பத்திரமாக சென்று விடுவோம் நீ வரவேண்டாம் போய்விடு என்று கூறியதற்கிணங்க தனது மனைவியை கூட திரும்பி பார்க்காமல் சிவனடியாரின் பேச்சிற்கு மதிப்பளித்து இயற்பகையார் திரும்பி நடந்தார் தன் மீது தம் அடியார்கள் மீதும் அளவிட முடியாத இயற்பகையாரின் பக்தி உள்ளத்தை புரிந்து கொண்டார் சிவனடியார் இருந்த இறைவனான சிவபெருமான் வீடு திரும்பி நடக்கும் இயற்பகையாரின் பெயர் சொல்லி அழைத்தார் சிவனடியார் அவர் குரல் கேட்டு ஓடி வந்து பார்த்தார் இயற்பகையார் அங்கு சிவனியடையார் இல்லை தனது மனைவி மட்டுமே நிற்க கண்டார் அப்போது இறைவன் ரிஷ்வாகனத்தில் தேவியுடன் தோன்றி இயற்பகைக்கு காட்சி தந்து அருளினார் அன்று முதல் இவர் இயற்பகை நாயனார் என அழைக்கப்பட்டார் இவற்றின் மூலம் நாம் பக்தியின் ஆழத்தை உணரலாம் அதனால் நாம் அனைவரும் சிவனாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் சிவனடியார்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகள் செய்வோம் நடமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்